வணக்கம் நட்டினையின்ூற்று அறுபத்தி நான்காவது செய்தி சேவை மே 27 ஏழு இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் தமிழகச் செய்திகள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குடியிருப்பு பகுதியில் அச்சுறுத்தி வரும் காட்டு யானையை விரட்டக்கோரி அப்பகுதி மலைவாழ் மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குன்னூரில் துவக்கி வைக்கப்பட்ட பழக்கண்காட்சியை பார்க்க ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமாக குவிந்துள்ளனர் சாதியவாத மதவாத சக்திகளால் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை மட்டுமே குறைக்க முடிந்தது வெற்றியை தடுக்க இயலவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள வசந்தகுமார் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியை மீட்க தொகுதி மீட்பு குழு சார்பில் நோட்டாவிற்கு வாக்களிக்க கோரி பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து நோட்டாவில் எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஐந்து வாக்குகள் பதிவாகியுள்ளன தமிழக சட்டசபை முடிந்த பின்பும் கூட அதிமுக அரசை கவிழ்க்க திமுகவும் அமமுகவும் முடிவெடுத்து இருக்கிறது தமிழக சட்டசபை இடைத்தேர்தல் மொத்தம் இருபத்தி தொகுதிகளுக்கு நடைபெற்றது இதில் அதிமுகவை தோல்வியடையச் செய்து ஆட்சியை கவிழ்க்கலாம் திமுக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் திட்டமிட்டன இந்திய செய்திகள் ஆந்திராவில் முப்பத்தி இரண்டு சதவீத எம்எல்ஏக்கள் மீது அதிதீவிர குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளதாக ஏடி தகவல் தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒற்றுமை நிலவ வேண்டும் என பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் வலியுறுத்தியுள்ளார் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்த சந்தித்துள்ளார் ஆசிய பிராந்தியத்தில் அமைதி நிலவ தீவிரவாதம் வன்முறை அற்ற உருவாக்கி நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள் என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து குஜராத் மாநிலத்தில் உள்ள பட்டேல் சிலைக்கு நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து தனது தாயிடம் மோடி ஆசீர்வாதம் பெறவுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரும் முப்பதாம் தேதி பிரதமராக மோடி பதவியேற்கிறார் உதவியாளர் சுரேந்திர சிங் கொலை தொடர்பாக நீதிமன்றத்தை நாட உள்ளோம் என்று ஸ்மிருதி இரானி பேசியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி முன்னூற்று இடங்களில் அபார வெற்றி பெற்றதை தொடர்ந்து முப்பதாம் தேதி பிரதமராக மீண்டும் பதவியேற்கிறார் நரேந்திர மோடி கேரளத்தில் இருந்து படகுகள் மூலம் ஐ எஸ் பயங்கரவாதிகள் லட்சத்தீவுகளுக்கு சென்றதாக கிடைத்த தகவலை அடுத்து கேரளத்தின் கடலோரப் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பதவியேற்பு விழாவிற்கு பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அதிபர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய மந்திரி சபையில் முதன்முறையாக பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது அணு திட்டங்கள் தொடர்பாக மக்களிடம் பொது நடத்தப்பட வேண்டும் என்று ஈரான் அதிபர் யோசனை தெரிவித்துள்ளார் மணிக்கு 360 அறுபது கிலோமீட்டர் வேகம் ஜப்பானின் அதிவேக புல்லட் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றுள்ளது மெக்சிகோவில் காட்டு தீயை அணைக்க போராடி கொண்டிருந்தவர்களுக்கு தண்ணீர் அளித்து உதவுவதற்காக சென்ற ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் பலியாகியுள்ளனர் சீனாவில் சிறார்களுக்கான நட நிகழ்ச்சியின் போது மேடை சரிந்து விழுந்ததில் பதிமூன்று வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பெருநாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகளில் எட்டு புள்ளி பூஜ்ஜியமாக அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேவுடன் கோல் விளையாடினார் எவரஸ்டில் அலைமோதும் கூட்டத்தால் பத்து பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கேமரன் மலையில் பெய்த தொடர் மழையால் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன வணிகச் செய்திகள் டியூட்டி ஃப்ரீ விற்கப்படும் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கக்கூடாது என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது செல்லிட பேசி வாடிக்கையாளர்களிடமிருந்து கிடைக்கும் சராசரி வருவாயை அதிகரிக்கும் வகையில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மேற்கொண்ட நடவடிக்கையடுத்து செல்லிடப்பேசிய வாடிக்கையாளர்களின் மொத்த எண்ணிக்கையில் கடந்த மார்ச் மாதத்தில் இரண்டு புள்ளி இரண்டு கோடி குறைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டில் பொதுத்துறை வங்கிகள் ரூபாய் ஒன்று லட்சம் கோடி மதிப்பிலான வாராக்கடன்களை வசூல் செய்துள்ளன மத்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட தரவுகளில் இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டில் ஒன்று கோடி அமைப்பு சார்ந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரான் நாட்டிலிருந்து குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வந்த இந்தியா இறக்குமதியை படிப்படியாக குறைத்து தற்பொழுது முழுவதுமாக நிறுத்திவிட்டது விளையாட்டுச் செய்திகள் ரசிகர்களை ஏமாற்றிய மழை இன்றைய இரண்டு ஆட்டங்களும் கைவிடப்பட்டன கார்டிப்பில் பாகிஸ்தான் பங்களாதேசம் இடையிலான போட்டி நடைபெற இருந்தது மழையால் இந்த ஆட்டம் ஒரு பந்து கூட வீசப்படாமல் கைவிடப்பட்டது உலகக்கோப்பையில் இந்திய அணியை பாகிஸ்தான் வென்றது இல்லை என்ற கருப்பு சரித்திரத்தை இந்த முறை மாற்றிக் காட்டுவோம் என்று இன்சமாம் உலகக் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த வியாழக்கிழமை மே முப்பதாம் தேதி தொடங்குகிறது இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது உலக கோப்பைக்கான பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணியில் அம்பதி ராயடுவுக்கு பதில் தமிழகத்தைச் சேர்ந்த விஜய் சங்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்திய அணியின் பேட்டிங் ஆர்டரில் நான்காவது வீரராக களமிறங்க கே எல் ராகுலை விட விஜய் சங்கரே பொருத்தமாக இருப்பார் என முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சரேக்கர் கருத்து தெரிவித்திருக்கிறார் இலங்கை கிரிக்கெட் வாரியத்தின் வேண்டுகோளை நிராகரித்தார் ஜெயவர்தனை திரைச்செய்திகள் ஓ பேபி என்ற தெலுங்கு படத்தில் சமந்தா இரட்டை வேடங்களில் நடித்திருக்கிறார் இதில் சமந்தா வித்தியாசமான வேடம் என்று நடித்துள்ளார் கொரியன் படம் ஒன்றின் ரீமேக்காக இந்த படம் உருவாகியுள்ளது நந்தினி ரெட்டி என்பவர் இயக்கியுள்ளார் சிவகார்த்திகேயன் பாண்டியராஜ் கூட்டணியில் உருவாகும் படத்தில் நடிக்கும் இரண்டு ஹீரோயின்கள் படப்பிடிப்பு தளத்தில் ரகலை செய்துள்ளனர் அதற்கான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகியுள்ளது கார்த்திக் நரேன் இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் படத்துக்கு மாபியா என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நடிகை ஹன்சிகாவின் ஐம்பதாவது படமாக உருவாகி வருகிறது மகா இந்த படத்தை ரோமியோ ஜூலியட் மற்றும் போகன் ஆகிய படங்களின் இயக்குநர் லக்ஷ்மணனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய ஜமீல் இயக்குகிறார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்